அவருடைய திருப்பதையாக புராணங்கள் அண்ணாவுக்கு மாற்றம் பெருமை வேண்டாம் தங்கைக்கு இந்த பெருமை இருக்கட்டும் அந்த தீர்த்தம் கங்கையாளுடைய பாதத்திலேயே வந்து சேர்ந்த மாதிரி பாதத்தை விட்டு கிளம்பி போச்சு நாராயணைய பாதத்திலிருந்து கிளம்பி ஓடின கங்கை அந்த கங்கை அம்மாளுடைய பாதத்துல திரும்பி வந்து சேர்ற மாதிரி அருணகரி சுவாரஸ்யம் என்ன இந்த ஸ்லோகங்கள்லாம் அப்படியே சுவாரஸ்யம் சொல்லிட்டே போலாம் அது ஒண்ணும் கிரியேட்டிவ் இமேஜினேஷன் எவ்வளவு தூரம் இருக்கும் அந்த அளவுக்கு வியாக்கியான புரிக்கும் அம்பாள் வேரிகள் இல்லை விஷ்ணு வேரிகள் இல்லைன்னு கேடு ஒரு நாள் சொன்னேன் பரமேஸ்வருடைய சக்தி ஒரே சக்தி தான் நாலு ரூபத்தில் விவகார காலத்துல நானா பிரிஞ்சிருக்கு அது பரமேஸ்வருக்கு போகத்தை கொடுக்குறபோது அம்பாளாக உலகத்தை ரிக சமயத்தில் விஷ்ணுவாக இருக்கு அதனால விஷ்ணு வேறு இல்ல அம்பாள் வேறு இல்லை விஷ்ணுவுடைய சரணத்திலிருந்து ஓடி வந்த கங்கை அம்பாளுடைய சரணத்தில் போய் சேர்றாள்னா அந்த கங்கை விஷ்ணு விடத்திலேயே அம்பாள்டேயே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவளாக இருக்காள் அப்படிங்கறதையும் மறைமுகமான நமக்கு எடுத்து காட்டின இவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு சரணம் இருக்கு வேதத்துக்கு சிரசா இருக்கக்கூடிய உபனிஷத்துகளால கூட எட்டி பிடிக்க முடியாத அந்த பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்ணி சிரஸ் கங்கையாலம்பி விடுறாள் அந்த மருதாணி இட்டு விடுற மாதிரி நாராயணன் கௌஸ்துமம் என்ற உயர்ந்த ரத்னத்தை சிரச மேல வச்சு அந்த கௌஸ்துபத்துடைய காந்திகால கால் சமந்து போக முடியாது செய்யல இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த சரணத்தை ஒரு யோகியதையும் இல்லாத என்னுடைய சிரஸ்வரையும் வைக்கணும் மமாபி ஏதோ மாதா சிவசி தயா தேகி சரண இப்படி பிரார்த்திக்கிறேன் எனக்கு என்ன யோகித இருக்கு எனக்கு யோகிதை ஒன்றும் இல்லை ஒன்னு அம்மான்னு கூப்பிடக்கூடிய யோகியதையை தவிர வேற ஒரு யோகியதை இல்லை அம்மாட்ட குழந்தை எது வேணா சுவாதீனமாக இருக்கும் அதனாலதான் மாதகான் நான் கொஞ்சம் கூட யோகிதை இல்லாத காட்ட மாப்பி அப்பி போட்டுவிட்டேன் அப்புறம் தயா மெரிட்டை பார்த்து கொடுக்கறதா இருந்தா ஒரு நாளும் கரையிட மாட்டா இந்த ஜீவன் தயாரித்த பாதத்தை தூக்கி என்னுடைய சிவச பதிக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ரசமான ஸ்லோகம் இது அதாவது குரு வேதி இல்லை அம்பாள் வேதியில்லை ஒரு குரு சிஷியனுக்கு அனுகிரம் பண்ணக்கூடிய கிரமம் தீட்சு பேரு அது நாலஞ்சு விதங்கள்ல அந்த ஏற்படும் அது பெரிய சப்ஜெக்ட் இப்ப நான் இறங்கலை மேல இருந்தபடியா மாத்திரம் சொல்லுறேன் கையாலேயோ காலாலேயோ அந்த சிஷ்யனை சிரஸ்லையோ வேற உரத்தையோ தொட்டு ஸ்பர்ஷம் ஏற்பட்டு அனுகூரம் ஸ்பர்ஷ தீட்சைன்னு பேரு ஸ்பர்ஷ தீட்சைக்கு உண்டு குக்கூட்டம் தான் கோழி முட்ட நேரம் உட்காந்து உட்காந்து இன்குபேட் ஆகி அது குஞ்சா வெளியில வரும்படிதா செய்யக்கூடிய கோழியை போல கையோ காலையோ சிஷியனுடைய சிரஸ் மேல வச்சு ஸ்பர்ஷத்தால குரு அனுகூரம் அது குக்கூட்ட தீட்ச ஸ்பர்ஷ தீட்சேன்னு பேரு காயோ நேரடியா படணம்னு அவசியம் இல்ல கடாட்சத்தால பார்த்தா போறது குரு அப்படி கட்டாட்சத்தால குருமே கூடிய தீட்சைக்கு நயனதீட்ச மத்ய தீட்சு மத்ய தீட்சுனா கவிகளுக்கு ஒரு ஐதி தாய்மீனாதபடி நீங்கி போயிட்டு இருக்கிற போது பின்னாடி குட்டி மீன்கள்லாம் வந்துட்டே இருக்குமா குட்டி மீன்களுக்கு பசிக்கும் பசிக்கிற போது குழந்தைகளுக்கு தாயாக தெரிகிறது டக்குன்னு கண்ணால திரும்பி பார்க்குமா தாய்மீன் பார்த்த மாத்திரம் இந்த குட்டி மீன்களுக்கு எல்லாம் பசி ஆறி போயிடுவான் அப்படி கண்ணால் அனுகிரம் பண்ணக்கூடிய ஒரு மீனே பண்ண முடிஞ்சது கோடிக்கணக்கான ஜீவர்களை சிருஷ்டி பண்ணிருக்கா இருக்கக்கூடிய அம்பாளோ அம்பாள் குருவோ அப்படி அனுகிரம் ஒன்னும் ஆச்சரியமே இல்லை கண்ணால் அனுகிரகம் பண்ணக்கூடியது அதுதான் நயனதீட்சை மத்ய தீட்ச சாக்ஷு தீட்சை இப்படி எல்லாம் பல பேர்களாக சொல்லுவேன் இந்த நயனதீட்சையை தவிர மந்திரோபதி தீட்சைன்னு ஒண்ணு உண்டு மந்திரோபதேசம் பண்ணி அதனால சிஷனுக்கு ஏற்படும் உச்சிஷ்டு பிரசாதத்தை பெரிய அனுகூலம் பெரிய அனுகூலம் நல்ல சத்குருவா இருக்கக்கூடிய மகான்கள் அப்படி அம்பாலும் உச்சிஷ்ட பிரசாதத்தை கொடுத்திருக்காங்க நேற்று முருகனுக்கே கொடுத்தாள் தான் சுவைத்த மிச்சமா இருக்கக்கூடிய நேற்று பார்த்தோமே அந்த மாதிரி பின்னாடியும் வேற ஒரு ஸ்லோகம் வர பொழுது கதா காளே மாடகான ஒரு ஸ்லோகம் வருது இப்படி அம்பா தன் உச்சீஷ்ட பிரணாதத்தை கொடுத்து மனகுலமண் வை இந்த நான்கு விதமான দীட்சைகளை தவிர எல்லாத்துவிட ரொம்ப சிறந்த ஒரு দীட்சை இருக்கு அது ஸ்மரண দীட்சை அப்படினு பேரு ஸ்மரண দীட்சை கி கமட দীட்சை னு வேற ஒரு பேரும் உண்டு ஸ்மரணனா குரு எங்க இருந்தாலும் சரி சீஷன் எங்க இருந்தாலும் சரி they may be separated completely by physical distance it is totally immaterial நேமசால இருக்கக்கூடிய நினைச்சு அந்த ஒரு கவிதை மரபு கவனப்பட மாட்டா தி பியூட்டி அதுதான் நமக்கு முக்கியம் ஆமை முட்டையை டூட்டு அது மாற்றம் போயிட்டு இருக்கும் ஆம வேகம் இருக்கு மந்த கத்தியும் கொஞ்சம் நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு அந்த முட்டையில இருந்து குஞ்சு ஆமைகள் வரக்கூடிய சமயம் வரும்போது இன்ட்யூட்டிவா இந்த தாய் ஆமைக்கு தெரியுது அது பிசிக்கலா போக முடியல இது ரொம்ப தூரம் வந்துடும் ஆம வேகத்திலேயே ரொம்ப தூரம் வரணும் அவ்வளவு நாளே இருக்கு திரும்பி மறுபடியும் கொஞ்சம் வெளியில வந்துடுவான் அனுகூலம் பண்ணக்கூடிய ஒரு தீட்சைக்கு அதனாலதான் கமட்ட தீட்சை ஆமையை போல தீட்சையை அனுகூலம் பண்ணுறதுன்னு கமட்ட தீட்சேன்னு பேர் வந்தது கமட்டம்னா ஆமை அப்படின்னு அர்த்தம் கமட்டம்னா ஆம கபட்டம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு கபடம் ஓடவே கூடாது கமட்டம் ஆமை ஆமையை போல அம்பாளுடைய பாதம் இருக்குன்னு அது கூறும பிருஷ்ட ஜகிஷ்ணு பிரபதான்பிதா அப்படின்னு சரஸ்நாமத்துல ஒரு நாமா வருது ஆமையுடைய முதுவோட விட இன்னும் ஹார்டா இருக்கக்கூடிய சரணத்தோடு இருக்காள் அம்பாள் அப்படின்னு ஒரு நாமா வருது அது ஏன் அப்படி சொன்னாலும் பின்னாலும் ஒரு ஸ்லோகம் இருக்கு அந்த சொல்றேன் சரணத்தையும் ஆச்சாரியா ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்கேன் ஒரு பெருமை என்னக்க வீ தீட்சையெல்லாம் ஒன்பேதான் வேலை செய்யும் அதாவது குரு நேரடியா சிஷியனுடைய சிவச கையோ காலையோ வச்சு அனுகூலம் பண்ணக்கூடிய ஸ்பர்ஷ தீட்ச குரு கட்டாட்சம் பட்டு ஏற்படக்கூடிய நயன தீட்சை ஆனா இந்த மாத்திரம் எப்படின்னாக்க இது ரெண்டு வேலையும் வேலை செய்யும் குரு சிஷியனை நினைச்சாலும் சரி சிஷியன் குருவ நினைச்சாலும் சரி எங்க இந்த குரு இருந்தாலும் சரி இந்த குரு தீவிரமா தியானம் பண்ணுற சிஷியம் பிரசாதமானது தீவிரமா கிடைச்சி விடுவது அது போதேந்திர அளவத்தி ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் உண்டு கிட்டத்தட்ட முந்நூறு எடுத்து முன்னூறு வருஷத்துக்கு மேலே எடுத்து சித்தி அடைஞ்சு பதினேழாவது நூற்றாண்டு கடைசியில இருந்தா சித்தி அடைஞ்சா இப்ப நாம இருபத்தோராது நூற்றாண்டு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்கு முன்னூறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து இன்னைக்கும் அவனை ஸ்மரணம் பண்ணா நாம பக்தி ஏற்படும் எஸ் ஏத்திரேன நாமபக்தி பிரஜாகத்தே தந்தி சிரேஷ்டம் போதேந்திரம் ஜெகதாம் குருன்னு அப்படிதான் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம் போதேந்திர சிஷ்யன் குருவை ஸ்மரணம் பண்ணாலும் சரி குரு சிஷ்ய ஸ்மரணம் பண்ணாலும் சரி வீடு கட்டினா கீழே ஒரு ஹால் ஒரு கிச்சன் பாத் ரூம் லேட்ரின் ஒரு ஸ்பேர் ரூம் மட்டும் ஒன்னு போட்டான் மேல ஏதோ ரெண்டு பெட்ரூம் போட்டுட்டான் அந்த மாதிரி சில பேர் உள்ளே ஒரு ஸ்டார்கேஸ் கொடுத்து அப்படி கட்டுறாடோம் மேலே பெட்ரூம் கீழே பாக்கி ரூம்ஸ் அப்படி விச்சு கட்டால அப்போ பல ஒவ்வொரு இடத்துலயும் பல லைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு எலக்ட்ரிகல் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாதி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சுவிட்ச் இருக்குது இந்த கீழேந்து மேலே போடக்கூடிய ஸ்டார்கேஸ்க்கு இருக்கக்கூடிய லைட் மாத்திரம் டூவே ஸ்விட்சா இருக்கும் இங்கேயும் போறோம் வெயிட்ட போட்டுன்னு போலாம் அங்கே போன உடனே வெயிட்ட அணைச்சுட்டு போய் படுத்துக்கலாம் பெட்ரூம்ல போய் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காற்றால் வரும்போது அங்கே போட்டுன்னு வரலாம் கேடு வந்த உடனே அனுப்பிச்சுடலாம் இந்த டூவே சுட்சாட்டமா ஸ்மரண தீட்சைங்கிறது அது குரு சிஷ்யன் நினைச்சாலும் சரி சிஷன் குரு நினைச்சாலும் சரி ரெண்டு பேருக்கும் யாரு யாரை நினைச்சாலும் அனுகிரகம் சிஷனுக்கு எப்படி பலன் மாத்திரம் இது சிஷனுக்கு இந்த மாதிரி நாலஞ்சு விதமான தீட்சைகளை சொல்றேன் அம்பாழும் குருவும் வேறு இல்லை தேசிக ரூபேனும் தரிசிதா காளிதாசன் சொல்றேன் குரு ரூபத்தில் வந்து எனக்கு பரமக்ஷேமத்தை கொடுத்த அம்பாள் அப்படின்னு சொல்றாரு காளிதாசன் அதனால அம்பாளும் ஸ்பர்ஷதீட்சையால் அனுகிரம் பண்றேன் ஸ்பர்ஷ தீட்சையால் காஞ்சிபுரம் அதனால தான் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியை பார்த்து மமா பே பாதத்தை தூக்கி என்னுடைய சிரஸ்ல இருக்கணும் நீ அப்படின்னு பிரார்த்திக்கிறாள் இந்த ஸ்லோகத்துல நயனதீட்சை எங்கன்னு உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் மீனாட்சி தான் ஏன்னா மீன போல கண்ணு இருக்க கொள்வன் மத்திய தீட்சை அவள் செய்ய முடியும் அதே மாதிரி ஸ்மரண தீட்சை யாரு அன்னபூர்ணேஸ்வரி காசியில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணே சாதுல உட்கார்ந்திருபாவலி அன்னபூர்ணேஸ்வரி மாத்திரத்தை அண்ணன் வந்து இலையில விழுமுடியா செஞ்சு இருக்காள் அவள் ஸ்மரணத்தால அனுகூரம் பண்ண குடிக்க அன்னபூர்ணேஸ்வரி ஸ்பர்ஷத்தால பாதத்தால அனுகூரம் பண்ண குடிக்க காமாட்சி நயனத்தால கட்டாட்சத்தால அனுகூரமான குடிக்க மீனாட்சி அதுல மீனாட்சி பத்தி ஏற்கனவே அம்பத்தாரா சில இங்க பாதத்தை தூக்கி சிவசிரிக்கணும் காமாட்சியை பார்த்து பாததீட்சையை பிரார்த்திச்சுயாச்சும் பசுபதிஜூடீ சரணத்தை தாமரை ஆட்டமா பேசுறது வழக்கம் ஆனா எல்லா விதத்திலையும் தாமரை விட ரொம்ப சிறந்த பெருமையோடு இருக்கே தாமரை உன்னுடைய பாதம் போய் ஜெயிக்கிறதுனா ஆசிரியப்படுத்து கொண்டுமில்லன்னு விட்டாய் ஹிமானீகந்தவியம் ஹிமகிரி நிவாசை கஜதுரு மே விஷத வரம் லக்மீபாத்திரோ ஜனி ஜயும் பனிக்கட்டிக்கு நடுவில் கொண்டு போய் தாமரை வச்சா நான் ஷூம்பி இருக்க குழந்திரியாக போயிடும் பாடி வலங்கி போயிடும் ஆனா பனிக்கட்டு நடுவில் பனிமகையிலேயே பிறந்து அங்கே மகாகை வாழ்க்கப்பட்டு பனிக்கட்டு நடுவில் அதே மாதிரி தாமரை அஸ்தமனம் மூடி விருது மறுபடியும் மறுநாள் சூரியோதய காலத்தில் தான் மறுபடியும் மரணம் அஸ்தமரம் ஆயிடுச்சுன்னா மூடி விடுவது அம்பாளுடைய சரணமானது அஸ்தமனத்துக்கு அப்புறம் ராத்திரி தூங்குறது கிடையாது ராத்திரி பகலில் இருபத்தி நாலு மணி நேரம் எப்போது முடிச்சுட்டே இருக்கான் தாமரை போல இருக்க திருப்படி மாதனுக்கு ஆபத்து எப்ப வரும் அந்த ஆபத்தானது பகல்ல வரலாம் ராத்திரியில வரலாம் எப்ப வரலாம் வரலாம் ஆனால் அவுட் பேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைமிங் வைக்கலாம் கார்த்தால ஒன்பது மணில இருந்து பன்னெண்டு மணி அப்புறம் மதியானம் ரெண்டு மணில இருந்து அஞ்சு மணி ஆறு மணி ஏதோ டைமிங் வைக்கலாம் காசுவாலிட்டி எமர்ஜென்சிக்கு போய் டைமிங் வைக்க முடியும் வரக்கூடிய ஆபத்துல எமர்ஜென்சி அதனால எப்ப வருவான் எப்ப வேணாத்துல வந்து விழுவாங்க அனுகூரம் தயாரா இருக்கணும்னு அந்த கால் தூங்குறதே இல்லையா பாத்திரம் மகாலட்சுமிக்கு இருப்பிடமா இருக்கு சாதாரணமான தாமரை ஆனா அம்பாளுடைய திருவடி எப்படி இருக்குன்னா லக்ஷ்மி கட்டாட்சம் மாத்தம் இல்லாமல் அஷ்டலட்சுமிகளையும் வாரி தரணம் பண்ணக்கூடிய உபாசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு இப்படி எந்த விதத்தை பார்த்தாலும் தாமரை ரொம்ப சிறப்போட இருக்கே உன்னுடைய சரணம் இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னமா இருக்கு சரோஜம் தொப்ப ஜனி ஜயதாக சித்திரமிகளை இன்னொரு ஸ்லோகம் சொல்றேன் நமோ வாக்கம் நயனீய பதயோ தவஸ்மீ ந்த நமஸ்காரம் சொல்றோம் நமோ வாக்கம் சரித்து அந்நியை பார்த்து உனக்கு நான் மறுபடியும் நமஸ்காரம் சொல்றேன் விதேஷம் தான் சாரீரம் பிரத்யமா நமஸ்காரம் பண்ண முடியல ஏதோ முட்டு வலி ஒரே அர்த்திக் ப்ராப்ளம் குனிஞ்சான் பண்ண முடியல நமந்தா குனிங்க முடியல இது மோசமான கேஸ் பரலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்துட்டு கைகால அசைக்க முடியல அவன் அம்பாளுடைய அனுகிரம் அவருக்கு இதுதான் நமஸ்காரம் பண்ற அழகுதான் அனுகிரம்னாக்க அப்ப கையில இழுத்து போயிடுத்து நமஸ்காரம் பண்ண முடியல அசைக்க முடியாது அவன் என்ன பண்ணுவான் நமஸ்காரம் பண்றேன்னு மனசால நினைச்சா கூட போறோம் குரு மகானா வாயால் சொல்றதுன்னு நடத்தும் வாயு ஒருத்தனுக்கு இழுத்து போயிடுச்சு நமஸ்காரம்னு மனசால நினைச்சா கூட போறோம் அப்படி அனுகிரம் பண்ணக்கூடிய வரதேவத்தேவர் கால் நுண்டியா போயிடுத்து மொளமா போயிட்டான் அவன் என்ன பண்ணுவான் எப்படி நமஸ்காரம் பண்ணுவான் கால உண்டி எப்படி நமஸ்காரம் பண்ணுவான் மனசுல அந்த பாவம் உண்மையா நமஸ்காரமா இருக்கும் இல்லன்னா மனசு எங்கயோ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு அப்ப என்ன பிரயோஜனம் சரீரத்தால் நமஸ்காரம் பண்ண அளவுக்கு ஏதோ அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு பலன் உண்டு ஈடுபட நினைச்சுட்டா கூட சொன்னா கூட பலன் கிடைக்கும் அக்கம் குரு மகான் ஒரு ஸ்லோகம் வைக்கிறேன் அம்பாளுடைய சரணத்துறை பெருமையை தொடர்ந்து சொல்ற போது பார்வதி கல்யாணத்தோட சம்பந்தப்படுத்தி ஒரு ஸ்லோகம் சொல்ற நான் இந்த ஸ்லோகத்தை கொண்டு நேற்றிக்கை முடிக்கணும்னு நினைச்சேன் சேஷாதி அவர்கள் கடைசி நகர பாரது கல்யாணம் வருமானது முடிஞ்சா வரலாம் ஏதோ பருப்பு வந்துட்டா கல்யாண ஸ்லோகம் உபஜமன காலே புரபிதம் அம்மா உன்னுடைய பாதம் இருக்க எப்படி இருக்கு தெரியுமா கீர்த்தி நாம் பிரபதம் சகல கீர்த்திகளுக்கும் இருப்பிடமா இருக்கு ஆபத்து எல்லாத்தையும் போக்கி வைக்கக்கூடியதா இருக்கு அபதம் தேவி விபதம் கதம் சி கற்ப அந்த பாதத்தை போய் மிருதுவான அம்பாளுடைய கோமலமான சரணத்தை கடோரமா இருக்கக்கூடிய ஆமையோடைய முதுவோட போல திருஷ்டாந்தம் சொல்லி கவிகள் எல்லாம் சொல்லியிருக்காளே அவளுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ தெரியல இப்படி கடினமா இருக்குன்னு சொல்லறதுக்கு எப்படிதான் மனசு இருந்ததோ தெரியல ஆனா கவிகளை சொல்லிட்டு போட்டோம் பரமேஸ்வரன் இந்த சரணத்தை தூக்கி அம்மி மேல தூக்கி வச்சிருக்காளே விவாக அவருக்கு பரம தயாலு பேராச்சே அவருக்கு எப்படி மனசு தெரியலையா பரமேஸ்வரன் எப்படி அம்மி மேல உன் கால தூக்கி வச்சா தெரியலையே இதுல ரெண்டு கேள்விக்குறிகள் நிக்கிறது பரமேஸ்வரன் ஏன் அம்பாளுடைய கால தூக்கி அம்மி மேல வச்சாள்னு ஒரு கேள்வி ரெண்டு கையாலையும் ஏன் தூக்கி வச்சாலும் ஒரு கல்வி பாகுபியான்னு இருக்கு ஆச்சாரியால் ஸ்பஷ்டமா சொல்றேன் ஆச்சாரியால் மாத்திரம் சொல்ல வியாசர் சொன்ன வியாசர் சொல்ற போது பாத நீசோபி பாணிபியாம் அப்படின்ன காளிதாசம் சொல்ற போது பாதாம்புஜம் பாணி சரோருகாபியாம் அப்படின்னு எல்லாமே திவசனத்தில் இருக்கு சாதாரணமா நம்ம கிருகங்களில் கல்யாணம் நடக்கிற போது இந்த பெண்ணுடைய காலை ஒரு கையால தூக்கி அண்மையான தூக்கி இந்த வரன் வைக்கிறது அதான் வழக்கம் ஒரு கால மற்றொரு கையால தூக்கி வைக்கிறது அப்படிதான் வழக்கம் இவர் என்ன பண்ண ரெண்டு கையாலையும் தூக்கி பாதத்தை தூக்கி வச்சுட்டான் வேடிக்கா ஒரு காரணம் சொல்லுவா பெரிய புற நிரந்தரம் மந்தஸ்மிதம் மங்களம் ஆதனோ தூ மங்களம் ஆதனோ தூர் கையால் தான் பரமேஸ்வரன் தூக்க முடியல அசைக்க முடியல ஏன்னா இவ பர்வதத்துக்கு பிறந்தவள் ஒரே ஹெவி வெயிட் சாம்பியனா இருக்க ரெண்டு கீயால் தூக்கினா அபவாதம்ல தூக்க முடியாம போயிடுச்சுங்கிற அபவாதத்துக்கு இந்த அபவாதம் தேவை அப்படின்னு தூக்கினார் வேடிக்கையா சொல்லுவான் அதுக்காக இப்ப எத்தனையோ ஜோடிகளையுது அவன் ஆட்டமா இருக்கான் நடக்கியா கல்யாணம் நடக்கலையா கால தூக்கி வைக்கலையா அது இது போய் பார்வதிய போய் சிங்கிள் அவுட் பண்ணி சொல்லுவானே அப்படின்னா பார்வதி அப்படி இல்ல அவன் ஏதோ வேடிக்கை சொல்றாள் அதுவரை பர்வத்துக்கு பிறந்திருந்தாலும் கூட அப்படி மெல்லிய கொடி ஆட்டமனா இருக்க ரொம்ப மெல்லடியா ரொம்ப பர்ஃபெக்ட்லி ப்ரபோர்ஷன் அழகுக்கே பேரா இருக்கக்கூடிய அம்பாள் ஒரே இருக்க மாட்டாள் அம்பாள் இருக்க மாட்டா அது ரொம்ப அழகுக்கு பேர் மூணு இருக்கக்கூடியவன் வேடிக்கைக்கே அப்படி சொல்றது வாஸ்தவமான காரணம் ஏன் ரெண்டு கையால தூக்கி அந்த அம்பாளுடைய பாதத்தை தூக்கி அந்த மேல வச்சார் அப்படின்னாக்க கோவிலுக்கு போனோம் சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிச்சு பிரசாதம் கொடுத்தாரு குருக்கள் போட்டு ஒரு கையால வாங்கி பக்கத்துல டிரைவருக்கு கூட வந்தான் டிரைவர் கையில அப்படி விட்டுட்டு அவர மாட்டேன் போயிட்டாங்க அது வந்து பிரசாதத்துக்கு பெரிய அவமதியா தானே போயிடும் ரெண்டு கையாலையும் வாங்கி சிரஸ் மேல வச்சிருந்து கண்ணில் வச்சிருந்து எதாவது சிரஸ் வச்சுக்கணுமோ அதை சிரஸ் வச்சுக்கணும் எதை கண்ணுல ஒத்திக்கணுமோ அது கண்ணில் ஒத்திக்கணும் அதெல்லாம் சொல்லிடணும் ஏன்னா பிரசாதம் அவர் தான் சொன்ன பிரசாதத்துல வாங்கி கண்ணுல ஊத்திண்டு சிரஸ்ல வச்சுண்டு நல்ல காசாரமா புளி ஓத்துல போட்டு துணையில புடுத்த கண்ணுல போய் ஒத்திருந்தா என்ன ஆனதுக்கு அது கண்ணு திறக்க முடியுமா இல்ல சக்கரவங்கன்னா முழங்கை வழிவார முடியாது நீர் முதக்க முடியாது அப்புறம் எறும்பு கூட போயிடாதோ என்ன புஷ்பம் கொடுத்தா தலையை சுட்டிக்கலாம் எந்தெந்த பிரசாதத்தை எப்படி கழிக்கணும் அந்த பிரசாதம் கொடுக்கக்கூடிய கௌரவம் ரொம்ப முக்கியம் ரெண்டு கையால் வாங்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி ரெண்டு கையாலையும் அம்பாளுடைய சரணம் நம்ம கிரகத்துக்கு இது பெரிய மகா பிரசாதம் பரமேஸ்வரன் நினைச்சாலும் வேலையே எப்படி சொன்னிருக்கோம் வாக்கியத்தை அம்பாள் இருக்கிறதுனால தான் நீ உயிர் வாழ பரமேஸ்வர்த்து அப்படி பெரிய மகா பிரசாதமாக இருக்கக்கூடிய அந்த பாதத்தை ஒரு கையால் கிரிக்கப்படாது அப்படின்னு பிரசாத்த கீழ் வைக்கலாமா ஒரு பீடம் ஒரு ஆசனம் தேவையான நினைச்சா கல்யாண கிரும இருந்தாலும் அப்படியே தூக்கி வச்சுட்டா மேல இப்படி ஒரு காரணம் இதை தவிர காரணங்கள் தேர்தல் அதாவது அம்பாளை விவாதம் பண்ணிக்கிற போது பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தயாளு சந்தேகம் கிடையாது தயாளுனா தயங்கிற குணத்தை எப்படி உருவப்படுத்தி பேசுவார் அதனால ஈவரக்கு கல் நெஞ்சு காரணம்னா புருஷனுக்கு தான் அப்படி இருக்கும் ஸ்திரீகளுக்கு தாயாரும் அவள் பேசிக்கலாம் அதனால தாய் இருக்கக்கூடிய கருணை இருக்கும் ஸ்திரீலிங்க பதமாகவே தய கருணை பதங்கள்லாம் அப்படிதான் அமைஞ்சிருக்கு இந்த ஜய உருவப்படுத்தி பேசினேன் ஒரு பெண்ணாக தான் உருவப்படுத்தணும் அந்த பெண் ஜயங்கிற பெண் நினைச்சாலாம் நான் ஏற்கனவே உங்களோட கூட இருக்கிற பொழுது நீங்க வேற ஒரு ஸ்திரீ போய் விவாகம் பண்ணிக்கிறாழ நான் இதை பார்த்து நான் பேசாமல் இருப்பேன் நான் இங்க இருக்க மாட்டேன் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன் கிளம்பி கோச்சின்னு வெளியேறி போயிட்டேன் தய வெளியேறி போன உடனே தய இல்லாமல் ஈவரக்கம் இல்லாமல் நிர்தயனா போயிட்டான் பரமேஸ்வரன் அதனால்தான் அம்பாளுடைய மிருதுவான பாதத்தை தூக்கி கட்டோரமான அம்மி மேல வச்சா அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இன்னொரு வியாக்கியம் என்னன்னா நீ எனக்கு வாழ்க்கை நான் பல இடங்கள்ல இருப்பேன் இடங்கள்ல இருக்கிறது அத்தியாசம் அம்பாளுடைய பாதத்தை தூக்கி அன்பு மேல வச்ச அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கதந்தம்யாச்சர் இத பாத புது பாதத்தை பறிக்கணும் என் மனசு தான் ரொம்ப கடோரமா இருக்க ரொம்ப கல் நெஞ்சா இருக்கு கல் நெஞ்சா இருக்கக்கூடிய என்ன யோகிதா இருக்கு கேட்கறியா உனக்குதான் கல்வி மேல கால வச்சு ஏற்கனவே பழக்கம் இருக்கே கல்யாண காலத்துல அம்மி மேல வச்சியே அந்த அம்மி ஆட்டமா என் மனசை நினைச்சிருக்கு என் மனசை வந்துடும் ரொம்ப அழகாக அப்படி ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டேன் அந்த கவிதைகளுக்கு எப்படிலாம் அந்த கல்பனை பாருங்க ரொம்ப கிரியேட்டிவ் இமேஜினேஷன் கிரியேட்டிவ் இமேஜினேஷன் ரொம்ப முக்கியம் அது இல்லையா அந்த கவிதை வராது இப்படி ஒரு ஸ்லோகம் இந்த கல்யாணத்தை சம்பந்தப்படுத்தி பாரதி கல்யாணத்தோட சம்பந்தப்படுத்தி ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு ரொம்ப பரமரசமா ஒரு ஸ்லோகம் சொல்லுறேன் ஜனனத்தை பத்தி மேலே சொல்ல ஸ்லோகம் இருக்கு அப்படியே நேர அீத்தூதிர் கொண்டு போயிருத்து தானே தீனேபியமனு அமந்தம் சௌந்தரியந்த விக்கிர்த்தி தவஸ் மந்தசு யாத்துச்சரே நமஜன்ஜீவரண ஒன்றுடைய சரணமானது தீனர்கள் ஏழையா இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அவ கோட்ட விட அதிகமா வாரி வித்தரணம் பண்ணக்கூடியதா இருக்கு ததானே தீனேப்ஜா ஸ்ரீயம் அனிஷம் ஆசான் அவந்தம் சௌந்தர்ய பிரகர மகனந்தம் அது ஒரு புஷ்பம்னு சொன்ன அந்த புஷ்பத்திலேருந்து ஒரு தேன் அம்பாளுடைய கூடிய புஷ்பத்திலிருந்து சௌந்தர்யமா இருக்கக்கூடிய ஒரே அழகு குறையாத குன்றாத அழகு என்ற ஒரு தேன் பெருக்கெடுத்து ஓடலாம் அமந்தம் சௌந்தர்ய பிரகர மகரந்தம் விகிரதி அழியாத அழகுங்கிறது எது கேடியே சொன்னேன் அழியாத வஸ்துடைய அழகு தான் அழியாமல் இருக்க முடியும் இஃப் தட் பியூட்டி மஸ்ட் பி பர்மனென்ட் the object of beauty must also be permanent. Then you cannot have eternal beauty emanating from an ephemeral object. Alliāda vastuṁ gardhu ātmā unnudhaṁ. Vieti yalla āyya kūdhita arikku. Anāda alliāda oru aļag and the aļag oru periyat ten prabhaagamātta maa arikku naka alliāda aļag ātmā oļi aļag ātmā nubhoma arikku kūdhi oru periyat anubhūti yankar tēn ஓடின்ருக்கு தவஸ் மந்தாரஸ்தவகசுபகே யாத்துச்சரே இடமரணுவம்சகேமஞூடே அத்தந்தசோணே மனோகாரிவியூஷபூர்ணே மனஷ்டோ மே பவக் க்ளேஷதோதந்தே பாதபத்மே அந்த பாதசிரமாதசரமா தாமரை தேடி வரக்கூடிய அழகா இருக்கு ரொம்ப சிவப்பா இருக்கு ஏன் ரொம்ப சிவப்பா இருக்குன்னா இந்த உபரிஷன் பண்ணிய மகாக்கியங்களுக்கு மேலதான் சஞ்சாரம் பண்ணி பண்ணி பண்ணி அவனும் மகா வாக்கிய கூடனும் ரொம்ப சிவந்திருக்கு அதான் பட்டத்திலையும் குருவாய்ப்பு சொல்றபொழுது மிரே வினமிரோஸ் பித்த நிபோபி சஞ்சய் இப்போஷியித்தூடஸ்வன் சிஷ் சைரவன் உல்ல தேவலோகத்துல இருக்கக்கூடிய அஞ்சு விதமான கல்ப வட்சும் அந்த மந்தார விர்சத்திலிருந்து ஏற்பட்ட புஷ்ப மாதிரி இருக்குங்கிற தவாஸ்மின் மந்தாரஸ்தபக சுபகே யாது சரணே நிமஞ்சன் மஞ்சீவக கரணச்சரணகா சச்சரணா புஷ்பத்தை போல இருக்கலாம் அம்பாளுடைய பாதம் அந்த புஷ்பத்திலிருந்து ஒரு நாளும் அழியாத ஆத்மானுபூதி பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கலாம் எல்லா இருக்கலாம் அழகு ரொம்ப நல்லா இருக்கலாம் ஆனா அந்த தேனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு தேன் மண்டி இல்லைனா தேன் வீணா தானே போகும் பிரயோஜனம் இல்லாம தானே போகும் அந்த தேன் மண்டி ஒன்று ஓனும் நான் அந்த தேன் மண்டா இருக்கேங்கிறேன் அங்க தேன் குடிச்சா தேன் குடிக்கலையாற்ற போகும் அது தேன் குடிக்காத தேன் உண்டு ஒரு பஸ் பஸ் சவுண்ட் வரும் அது தேன் குடிக்காத தேன் உண்டு தேனை குடிச்சாச்சு ராமகிருஷ்ண கல்யாணத்தை சாப்பிடற மட்டும் பேசிட்டு இருக்கான் பேசிட்டு இருக்கான் சாப்பாடு முடிஞ்சாச்சுன்னாக்கா அப்புறம் அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுறான் கடந்து போயிடுறான் அது மாதிரி பிரம்மத்தை தெரிஞ்சுக்காமல் இருக்கிற மட்டும் பேச்சு பிரம்மத்தை தெரிஞ்சிருந்த உடனே பேச அனுபவத்தி பிறந்ததுவே அப்புறம் பேச்சுக்கே இடமில்ல ஒரே மௌனம்தான் கிம் வச்சனீயம் கிம் அவாச்சனீயம் பேசறதுக்கு என்ன இருக்கு பேசாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு ரெண்டையும் கடந்து கிம் ரச்சனீயம் கிம் அரட்சனீயம் ஒரே பிரம்மமயமா இருக்கக்கூடிய நில ஒரு கீர்த்தன சதாசக பிரம்மேந்திர கிம்வனீயம் கிமவஜனீ கிம்வஜனீ கிமவஜனீயம் ரஜனீயம் கிதீயோ கிணரஜனீயோ சர்வமயோ ரே ரே சர்வம் பிரம்மத்தை போய் ஒருத்தன் தெரிஞ்சு நுட்டான்னா அனுபூத்தியில அப்புறம் பேச்சு இல்லை சும்மாயுதான் சும்மாயு சொல்லறே என்றலுமே அம்மா பொருளொன்று மறைந்திரனே அப்படின்னு அனுபூத்திய சொன்னாரே அதுதான் அலை வாங்கிட்டு இருக்கு சத்தம் போட்டு சத்தம் போட்டுக்கணக்கான எண்ணங்கள் அப்படி அலையாட்டமா எழுமின் மனசுல அது சாந்தமாக எண்ணம் ஊஞ்சு போன மனசா இருக்கணும் பகவானுடைய திருவடியில் போய் தயாரித்து அதே ஐடியாதான் எக்ஸ்பிரஷன் மஞ்சீவக இந்த சங்கரன் என்ற ஜீவன் திருவடியா இருக்கக்கூடிய உயர்ந்த புஷ்பத்திலிருந்து ஒழுகக்கூடிய ஞான தேன் இருக்க ஆத்மானுபவங்கிறது அந்த தேன்ல முழுகிப்பேன் நிமஜன் இது ஒரு தேர்வண்ட கரணச்சரணகா சட்சரண தான் சட்சம் ஆறு காலம் இருக்கிறதுனால தேர்வண்டுக்கு ஷட்பதம் வேறு என்ன நானும் ஒரு ஷட்பதம் மாதிரிதான் இருக்கேன் நம்மட்டும் ஒரு ஆறு குணங்கள் இருக்கு பகவானிட்ட கிட்ட போறதுக்கு நேர எதிர்ப்பதமாக சத்ருவா இருக்கு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மார்க்சியம் சத்ருவா இருக்கு பகவான் போறதுக்கு ஆறு குணங்கள் தேவை அந்த சமாதி சக்கம் வேதாந்த சாஸ்திரம் பேசுறது அந்த சமாதி சக்கமெல்லாம் ஆச்சாரிய ஆட்ட இயற்கையாகவே இருந்ததுனால அவலமாக சொல்ல முடியும் என்னுடைய மனசு என்னுடைய ஜீவன் ஆறு கரணங்கள் ஜீனுக்கு ஆறு கரணங்கள் பஞ்ச இந்திரியங்கள் மனசு ஆறு அந்த ஆறு கரணங்கள் ஆதி பகவத் அந்த ஆறு குணங்கள் சமாதி சட்டம் என்ன ரொம்ப சங்கே சொல்றேன் அடக்கிறது அப்படின்னு அர்த்தம் என்ன அடக்கிறது அப்படின்னா அடங்கி இருந்து சமத்துல இருந்துதான் சாந்தி சாந்தம் இந்த பதங்கள் தான் இந்திரியங்கள் புதன்கள் அடக்கிறது தான் தமம் அதுல தாந்தம் வருது தமம்ங்கிற வார்த்தை தாந்தம் வார்த்தை வருது தமம் so we have to with the translation அதுக்கு நீ பிரயம் செய்யாது அப்பிரதீகார பூர்வகம் பிரதீகாரம்னா அதுக்கு மாத்து மருந்து தேடுறது மாத்து மருந்து தேடப்படாது சந்திரசேகர பாரதி சுவாமிகள் முப்பத்தி நாலாவது பீட்டாதிபதிகளாக செங்கே இருந்த மகான் அவன் விவேக சுடாமணிக்கு ரொம்ப அற்புதமா வியாக்கியானம் பண்ணிருக்கேன் அவ சித்திய ஒரு நாற்பத்தி எட்டு வருஷங்களுக்கு அமாவாசை நிற்கு துங்கபசை போய் சேலத்தை விட்டுட்டானவா அவ இந்த பல வருஷங்கள் திருஷ்டாந்தமா சொல்லிருக்க ரொம்ப குழு வருது நல்ல குழுவா இருக்கு இந்த ஊர்ல இந்த மாசத்துல அப்படிதானே இருக்கும் இந்த குழுல ஒரு பக்கத்துல ஒரு கம்பளி பேர நல்லா இருக்கு கம்பளி போச்சுமா இருக்கு அந்த கம்பியை போத்திக்காம இருக்கிறது திதிக்ஷன் கம்படி இருந்து போத்திக்காம இருக்கிறது திதிக்ச நல்ல கோடை காலத்துல கைவிசதி அதாவது அந்த காலத்துல எலக்ட்ரிக் ஃபேன் கூட கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது வருஷம் பெங்களூரு பல கிரகங்களா இருந்தது குழு தன்மையை விட இப்ப கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கு அந்த குழு தன்மை கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்குதான் கை விசிறி பணம் நம்ம தாத்தா காலத்துல இதுதான் இருந்தது எப்படியோ விஷிருண்டே இருந்தா தூங்கவும் தூங்குண்டா விசு இருந்தே ஒரு பெரிய மிஸ்திரி ஆனா நான் எக்ஸாஜினேட் பண்ணல எங்க தாத்தா நான் என்னால பாத்துருக்கேன் நான் குழந்தையா இருப்போம் தாத்தாவும் பேரண்டு பேரும் திண்ணல படுத்துட்டு இருப்போம் அவர் பாதி தூக்கத்தை ஒரு பழக்கம் வருது இப்ப நமக்கு சோம்பலா இருக்கு ஏசி முதற்கொண்டு அங்கேயே அந்த டெம்பரேச்சர் இருந்தால்தான் இருக்கு எல்லாம் ஜாஸ்தியா போயிடுது சௌரியங்கள் நிறைய சொகுசு ஜாஸ்தியா போயிடுது கோட காலம் ரொம்ப உஷ்ணமா இருக்கு அப்போ ஒரு விசிறி பக்கத்துல இருந்து விசிறுண்டா சௌரியமா இருக்கும் வேர்வைக்கு விசிரிக்காம இருக்கிறது திதிஷ எந்த துக்கம் இருந்தாலும் துக்கத்தை போக்கிக்கிறதுக்கு பிரயணம் பண்ணாமல் இருக்கிறது அப்பிரதிகார பூர்வம் இது முதல் கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் சிந்தா விலாபரிஹிதம் அதை பத்தி கவலைப்படப்படாத you should not brood over your difficulties Manasseh-la-langain are hadi, BILLYHA's language as well N flats are ruled out to die Minasand is part of another Hanai church Nothing is here for anyone But after that, there is only one person when someone walks�� they say They must explain anytime they can say they may ask their shame Dees In their life, in those skin அது வெளியில் பார்த்தா வாழ்க்க வெளியில் பார்த்தா தெரியாது குளத்துக்குள்ள காட்டமா இருப்பான் ஆங்கிலாஸ்திரி வெளியே வாழ்க்கைய பேர் பூர்வாஷமத்துல நினைக்கிறீ அவரு மகாபிரிவாழ் தர்சனம் இருக்கா இருந்தபோது இருந்தேன் குருவாயிருப்பான் சங்கீர்த்தன் டிரஸ்ட் வாதம் ஆரம்பிச்சு இப்போ சப்தம் நிறைய பண்ணிட்டு இருக்கான் அவா தேவாரம் திருவாசனா பாடுவா பிரிவாளுடைய சன்னிதான் கிருஷ்ணயர் போய் பாடுவேன் கிருஷ்ணயிருக்கா ஆங்கிர சாஸ்திரி வாழும் பேருக்காங்க தளர்ச்சியலா கிருஷ்ணகிரை பார்த்து இவா யாரும் அவனுக்கு தெரியுமான்னு கேட்டாலும் பெரியவா தெரியுமே இருபது வருஷமா தெரியும் குருவாயூருக்கு பல முறை நாங்கள் சேர்ந்து போயிருக்கோம் வண்டியில் அப்படின்னு சொன்னாலாம் அப்போ இவா குடும்பத்தில் என்ன கஷ்டமும் உனக்கு தெரியுமா அப்படின்னு பெரியவா மகா பெரியவா கிருஷ்ணகிரியரை கூப்பிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் குருவாயூரை பற்றி முன்னாடி யாராவது பேசினு போவோம் பாகவதத்தை பற்றி பேசினு போவோம் வேற பேச்சு ஒன்றும் பேசுனது கிடையாது பாகவதம் படிச்சுன்னு அதனால பாகதத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காளோ அப்படின்னு இருக்கான் அப்படி ஏகாந்தமா பேசிட்டு இருக்கும் எந்தெந்த ஸ்லோகங்கள் தனக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்ததுங்கிறத சொல்லுவா அப்படி ஒரு பெரிய புண்ணியாத்மா அது திதிச்சேன்னா எத்தனை கஷ்டம் வந்தாலும் கொடுத்துட்டு இருக்கு அதை பத்தி ஒண்ணும் பண்றதில்ல போக்கிக்கிறதுக்கு பிரயனமும் பண்றதில்லை அப்புறம் உபரத்திங்கிறது வெளியில் தெரியக்கூடிய இந்திரியங்கள் மனசெல்லாம் உள்நோக்கி அடங்கிறது உபரத்தி ஸ்ரத்தேங்கிறது எசன்சேரி நம்பிக்கை எது நம்பிக்கை அப்படின்னா சாஸ்திரமும் குருவும் சொன்னது பரமசத்தியம் அப்படின்னு நம்பிக்கை தளராமல் இருக்கிறது அசிக்க முடியாத மகாவிஸ்வாசத்தோடு இருக்கிறது தான் குருவாக்கிய சத்திய புத்திய அவதாரணா சா ஸ்ர்தா கதிதா சத்மி உபலபியத்தே அதுதான் ஸ்ர்த அப்படின்னு சாதுக்கள்லாம் சொல்ற அந்த ஸ்ரத்தையால்தான் ஆத்மாவை தெரிஞ்சு கொள்ள முடியும் ஏன் வீட்டானியால் வாக்குறோம் அப்படி வேற ஒரு விஷயம் தெரியாதவன் அக்யா அஸ்ரத்தான இருக்கக்கூடியவன் சம்சயாத்மா எதுக்குதான் சந்தேகப்படக்கூடியவன் சண்ட நீ ஜன்மா இந்த ஜல்ல தெரிஞ்ச முடியாதுல வினசி அழிஞ்சு போயிட்டேன்னு அதனால சந்தை ரொம்ப முக்கியம் சமாதானம் நாம சாதாரணமா சண்டை போடாமல் ஏதோ அனுசரணியா போறது சமாதானம் அந்த அர்த்தத்தை ஆதாரம் சமாதானம் போய் மனசு அப்படியே ஒருமுகப்படுத்தி நிறுத்தக்கூடிய ஒரு பெரிய மனசுடைய லயத்தை தான் இங்க சமாதானம் சொல்லியிருக்க எக்ஸாக்டா அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுவோம் சமாதான கொஞ்சம் ப்ரூவ் பண்ணும் சிதாதான ஒரு வார்த்தைக்கு சமிதாதானத்தை தெரிஞ்சு கொடுத்தோம் தாங்கிறது அர்த்தம் தான் என் சிரஸ்ல நீ வைக்கணும் என்ன வருது அது எல்லாம் தானம் ஆதாரம் அது என்ன வருது வைக்கிறது சமீத்த அக்னியில வைக்கிறது சமீர சமைத்த அக்னியில வச்சோம் அங்கே விஷயம் கழித்து சமீத உட்கார்ந்து இருக்குமா அக்னிக்கு ஒரு பெரிய சக்தி தன்னிடத்தில் வந்து சேரக்கூடிய எந்த வஸ்துவா இருந்தாலும் தன்னை போலவே மாத்திக்கக்கூடிய சக்தி அக்னின் அக்னி இருக்கக்கூடிய சாம்பல் இருக்கும் அதனால தன்னிடல வரக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் சாம்பலா மாற்றி அக்னி அதனால எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடியதான் இருக்கு அந்த சமீத்தை கொண்டு போய் அக்னியில சேர்த்தா எப்படி இருக்கக்கூடிய அக்னியில சேர்க்கப்பட்ட சமித்து சமித்து தெரியாதபடி அக்னியோட அக்னியா எப்படி அப்படி ஒரே சாம்பலா பெறுறதோ அந்த மாதிரி பிரம்மத்தில் போய் தன் மனசு அர்ப்பணம் பண்ணி மனசுங்கிற ஐடென்டிட்டி தெரியாதபடி பிரம்மத்தோட பிரம்மா அப்படியே கரங்கி போறது சமாதானம் சமயம் ஆதாரம் இந்த ஆறும் சேர்ந்து சமம் தமம் திதிஷே உபரதி சந்தேகமாதானம் இந்த ஆறு சேர்ந்து சமாதி கலெக்டிவா சாதன சதுஷ்டியாளுக்கு இயற்கையா இருந்தது அவன் ஒண்ணு பிரயம் பண்ண வேண்டிய விஷயம் இல்ல சமம் தமம் திதிஷே உபரதி சந்தேகமாதானம்ல ரத்தகதமா இருந்தது அதனால இந்த ஆறு குணங்களோட இருக்கக்கூடிய இந்த ஜீவன் ஒன்னுடைய திருவடிலிருந்து ஒழுகக்கூடிய ஞான பருகக்கூடிய தேன்வண்டா மாத்திரம் இருந்தா போது அதுலயே முழுகிப்பெய்ண நிமஜ்ஜன் மஞ்சீவா கரணச்சரணா சச்சரணா நிமஜன் சொன்ன சதாமோதான் பார்த்தபட்டுமே சொன்னவர் சுப்பிரமணியத்துல இங்க நிமஜ்ஜன் ஏன் சொன்னார் ராமகிருஷ்ண பிரமன்சர் ஒரு கதை சொல்லுவார் கடல் கரையில ஒருத்தம் மிட்டாய் விட்டுட்டே மரத்தொம்மை உவரா குருக்கிறது வேண்ட போற பொம்மையும் இந்த உப்பு மிட்டாயிரம் யாரும் வாங்கறதில்ல உப்பு கிரிச்சியா இருந்தாக்க உப்பு ஏதாவது ப்ரப்போர்ஷனில் போட்டு ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும் உப்பாலேயே என்ன டைமே உப்பாலேயே ஒரு மிட்டாய் பண்ணாக்க அதுவும் தெரியாத பண்ணிவிட்டா போறிருக்கு அந்த உப்பு மிட்டாய் யாரும் வாங்குறதே இல்லை உப்பு மிட்டாயை பார்த்தது சர்க்கரை மிட்டாய் பிச்சுன்னு போறதே தினமும் புதுஷா பண்ணி தான் பிச்சுன்னு போறது நாம நாலஞ்சு நாள் எங்க உட்காந்துருக்கோம் ஒரு பையன் ஒரு மிட்டாயை வாங்கலையே நாம நம்ம பெருமையை நாம இன்னைக்கு நிரூபணம் பண்ணி காட்டணும் பக்கத்துலயோ சமுத்திரம் இருக்கு யாருமே பண்ணாத ஒரு காரியத்தை பண்ணி காட்டணும் எவ்வளவு ஆழமா இருக்குறேன்னு ஒருபடியும் நிலைச்சிருந்து திரும்பி வந்து சொல்றதுக்கு இண்டிவிஜுவா நிற்க மாட்டான் பிரம்மத்தோட பிரம்மா அப்படியே கரைஞ்சி போயிடுவார் அதனாலதான் நதி போய் சமுதிரத்தில் சேர்ந்த மாதிரி ஜீவன் பரபரம் சாகரத்தை போய் சேரணும்னு திருஷ்டாந்தி ஆச்சாரியால் அஞ்சு திருஷ்டாந்தத்தை ஒரு திருஷ்டாந்தமாக சொல்லியிருக்க நதி போய் சமுதிரத்தில் கீதாச்சாரியனும் இரண்டாவது அபூர்யமான அச்சல பிரதிஷ்டம் சமுதிரமா எம் பிரிசந்தி சர்வே சசாந்தி ஆப்னோதி நகாமகாமின்னு இப்படி ரெண்டாவது சொல்றம் உடைய கூடிய அனுபூதி என்பது மாற்றம் தான் இருக்கணும் அப்படி பரம ஞானம் அத்யத ஞானம் சிந்திக்கணும் இப்படி சொல்லியிருக்க ஒரு வெள்ளி பேராமைய தேனை அப்படி பெரிய ரெண்டு மூணு பாட்டில் தேனை கொண்டு விட்டா சந்திரமூலீஸ்வரர் பூஜைக்காக அப்படி ஒரு பெரிய வெள்ளி பேலால் தேனை வச்சிருக்காரு வச்சுருங்க இது கல்பன தான் வாஸ்தவத்தை அப்படி ஒன்றும் அப்படி நடக்காது சந்திரமூலீஸ்வரர் ஆதாரத்தில் அப்படி எல்லாம் அபச்சாரம் வராது இந்த கன்செப்டை புரியறதுக்காக நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பியூர்லி இமாஜின் இமாஜினரி கன்செப்ட் இமாஜினரி எக்ஸாம்பிள் கன்செப்ட் இஸ்ரியல் எக்ஸாம்பிள் இஸ் இமாஜினரி வெள்ளி பேலால் நிறைய ரெண்டு மூணு பாட்டில் தேனை அப்படியே விட்டுருக்கா கவனிக்க எங்கேயா தேர்ந்தா அதுக்கு தெரியும் அது ஒரு ஆண்டனா பிக்அப் பண்ணுறது அது தேனை ருச்சி பார்க்கணும்னு வெள்ளி பேரா வெள்ளி பேராதுங்க நமக்கு மவுண்ட் எவரஸ்ட் ஏற மாதிரி இருக்கு தேன் வண்டுக்கு ஆனால் இப்படியோ ஏறி அந்த விளிம்பு விட்டு வந்து விளிம்புல பேலா விளிம்பு உட்காந்து நினைச்சது கொஞ்சம் கால் எடுத்து உள்ள வச்சு பேலன்ஸ் ஆடு உள்ள விழுந்துட்டும் உள்ள விழுந்து விடுத்துனா அப்புறம் வெளியில வர முடியுமா தேன் உள்ள போய் விழுந்துனா தேனில் அப்புறம் வெளியில வர முடியுமா அப்புறம் இட் இஸ் ஆஃப் அந்த தேன் வண்டு எண்ட் ஆஃப் தேன் வண்டு அந்த மாதிரி இந்த ஜீவன் ஜீன் பரமாத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய தேர்வில் போய் விழுந்துட்டான் இட் இஸ் தி என் அப்சான் தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார் இப்ப நாம சொல்லக்கூடிய சின்ன ஐய சொல்ல சின்ன ஐய வச்சிருந்து பெரிய இகோ இருக்கு நமக்கு பெரிய ஐய தெரிஞ்சு இல்லாமல் போய்டும் அந்த பெரிய ஐதான் சொல்லக்கூடிய ஆத்ம வஸ்து அந்த பெரிய திணுமா நினைக்கிறது என்ன நினைக்க மாட்டேங்கிற போரும் அப்படின்னு வெரி லிமிட்டிள் அந்த பணம் தன்னுடைய செல்வம் பிரியம் எல்லாமே இந்த சர்க்கிள் குழு தான் டிஸ்கஸ் பண்ணும் நினைக்கிறான objects of his affection and of his consideration romba limit panna kudala irukradhanaala chinna aiya irukku. ella vastukilliyum ore brahmam irukku nu paathu uttaana adu periya aiya venum adhaan gnanam. andha periya aiya indha chinna aiya randu poi apdi mulig pennom nimajjanu nimajjan majjivaha karana charanaha shachcharanata romba rasamana prarthane indha oru prarthane ambaalude charathil endu oluga kudiya gnana theenla ஜீன் போய் அப்படியே முழுகி போயிடணும் இந்த ஒரு பிரார்த்தனை நமக்கு அவசியம் இல்ல இந்த பிரார்த்தனை பலிக்கிறேன்னா வேற எத்தனை பிரார்த்தனை பலிச்சும் பிரயோஜனம் இல்ல அவ்வளவு சாரமான ஒரு பிரார்த்தனையும் இங்க சொல்லி கொடுத்திருக்காரு ஆச்சாரிய மகான்கள் எல்லாரும் இந்த பிரார்த்தனை தான் பண்ணிருக்க ஆச்சாரியால் மாத்திரம் இல்ல ஆச்சாரியாலே சுப்ரமணியத்துல பேரல்ல ஒரு ஐடியா சொல்றான்னு சொன்னேன் சதாமோதான் பார்த்த பத்ம சொன்ன அதே மாதிரி நாராயண தீர்த்தரும் மோன தரங்கத்துல கோபாலா உன்னுடைய திருவடியானது தாமரை போறதுக்கு என்னுடைய மனசுங்கிற தேன் என்று உன்னுடைய திருவடியாக இருக்கக்கூடிய தாமரை எப்போது சுத்தின் இருக்கும் முடியாது நீ செய்யணும் காம்திரமது கா பத கமலி பம தவ பத கமலி பிம மம மா மதுசூதன குரு கோபால சந்ததம கஷேமம் குரு கோபால ரொம்ப அது ஒரு சரங்கம் என்னுடைய மனசு எப்போதும் அவன் திருடி சுத்தக்கூடிய தேர்வண்டாட்டமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் அந்த சாரத்தை தான் ஒருபடி மேல போய் நேரம் கடைசியில் அவருக்கு முடிஞ்சம் தானே அத்வீத அனுபூத்தியில கொண்டு முடிச்சு நிமஜன்மீவ கரண இப்படி எல்லாம் அம்பாளுடைய சரணாரபிந்தத்தை பத்தி பல ஸ்லோகங்கள் சொல்லிவிட்டு சில அபூர்வமான விஷயங்கள் சந்திர மண்டலமே அம்பாளுக்கான ஸ்நானத்துக்காக தீர்த்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாத்திரமாட்டமா இருக்கு அதுல பெரிய ராஜஸ்திரிகள் போது கஸ்தூரி கலப்பாளம் ஜலத்தில் சந்திரன் ஒரு கலங்கம் இருக்கேன்னு கலங்கமே கஸ்தூரி கஸ்தூரி அதே மாதிரி அம்பாள் எடுத்து ஸ்நானம் பண்ணப்பட்ட என்ன ஆகுது ஒரு பெரிய வாலி ஜலம் வச்சிருந்தா குறையதான் குறையும் நித்தியம்க்காக பிரம்மா என்ன பண்றானா வளர்ப்பிலையில இந்த சந்திரன் வளரும் முடியாது செய்யறதுங்கிறது பிரம்மா வந்து ரொப்பிட மாதிரி இருக்கு ரொம்ப அபூர்வமான ஒரு அம்பாளுடைய ஸ்நானத்தை ஒரு ஸ்லோகம் இருக்கா விதில் பூஜோ பூஜோ நிபுடைய தொற்குதே அப்படிங்கிற உனக்காக வந்து அப்படி ருப்பரார் அப்படிங்கிற அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் புறாரா தேகே அந்த புறமதி அத்தஸ்தரணயோகோ சபர்யா மரியாதா தரணாம் அசுலபா இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அம்பாள் பரமேஸ்வரனுடைய அந்த புறஸ்வரூபியாக இருக்க பரமேஸ்வர பரிய நிறையான கீழே பார்த்தோம் அதனால சிங்காரத்து ரொம்ப உத்கர்ஷமான ஒரு நிலை அந்த நிலையில போய் அம்பாளர் பார்க்கணும்னா மனசு எவனுக்கு பரமசுத்தமா கொஞ்சம் கூட விகாரமே இல்லாமல் இருக்கோ அவன் அவனுக்கு தான் அந்த தர்சனத்தை குடுப்பித்வான் தன்யாகா கதிஜன சிதானந்தே எட்டாவது ஸ்லோகத்துல யாரோ ஒரு சில பக்தர்களுக்கு தான் அந்த பெரிய பாகியமானது கிடைக்கிறது ியூர்ணமா இல்லையான கிட்டுக்க போக முடியாது வெளியிலேயே அனிமாரி சிதிகள் இருக்கு அந்த வாசல்லே இருக்கக்கூடிய அந்த அனிமா நிற்கிறது அம்பாலிட்ட கிட்ட போக முடியாதுங்கிறத மறைமுகமா சொல்றா ரொம்ப அழகா திருஷ்டா சொல்ற சில ஆபீசுக்கு அந்த ஆபீஸ் மெயின்டெயின் பண்ணு சில பாம்பரி உண்டுபெண்ட் செட் விட்டுனாக்க அதுக்கு அது ஒரு ஹோதா இருக்கு அந்த ஹோதாவில் வந்து அவர் இறங்குறாரு ராஷ்டிரபதி பவன் அவர் ஆனா அங்க வாசல்லி போட்டு இருப்பான் அந்த டோர்மேன் ஒருத்தான் பிரமாதமா ட்ரெஸ் எல்லாம் போட்டு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ஷேப்பு பட்டையெல்லாம் போட்டு ஜம்முன்னு அவங்க இருக்கான் பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்கணும் இங்கிலாண்டில் இருக்கணும் அங்கே சேஞ்சிங் ஆஃப் த காட் அது ஒரு பெரிய சைட்டுங்கிறான் அங்கே போயிட்டு வந்த அந்த காட் சேஞ்ச் பண்ணுறது அது ஒரு பெரிய ஒரு ட்ரில் ஆட்டமா அது ஒன் மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறான் உள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையா ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கூட இந்த வெளியில் இருக்கக்கூடிய டோர்மேன் இருக்கானே அவன் தவாலிகள்லாம் போட்டு இந்த சேப்பு பட்டைகள்லாம் போட்டு அவன் பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கான் ஆகர்ஷணமாக இருக்கான் அந்த மாதிரி தான் இந்த அனிமாரி சித்திகளெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய தவாலி போட்டுன்னு இருக்கக்கூடிய பிராகார ரட்சணம் போல பிராக ரஷண்பதாயத்துல இருக்கக்கூடிய வார்த்தை ஆனா பிரசிடன் வீட்டு வாசல்ல போல இல்ல சைன கிருஹிய சைனமன் முடியாவை சுட்டு வாசல்ல பிராகாரக்ஷனம் ஒவ்வொரு திக்குலையும் ஒவ்வொரு பிராகார ரக்ஷனம் அது பண்றவா எல்லாரும் பரம பாகவதாரட்சணம் பண்றேன் வாசல்ல இருக்கக்கூடிய சாதாரணமா அவன் நல்ல ட்ரிம்மா யூனிஃபார்ம்ல எஃபாலட்ஸோட பார்த்தா ரொம்ப பல பட பல இருக்கு இந்த அனிமாரி சித்திகள்லாம் அப்படிதான் இருக்கு ரொம்ப ஹோசா நல்லா இருக்கு பல படகு இருக்கு அதில் போய் ஏமாந்து போயிடாத விஷயம் இல்லைடா உருடைய ஸ்டார்ச்சு யூனிஃபார்ம்லயோ நீ மேலே பின்பணி இருக்கக்கூடிய ரிப்பன்லையோ மெடல்லையோ விஷயம் இல்லை அவன் உள்ளே இருக்கக்கூடியவன்ட்டு அவன் தான் நமக்கு வேலை உள்ள இருக்கூன் பரவ சிம்பிளா இருக்கும் நீ என்ன மெடல் போட்டு அவரை பார்க்க முடியாது அடிமாதிரி சித்திகள்ல போய் பறிக்கொடுத்து விட்டாங்க அம்பாலிட்ட போக முடியாது வித்யார்த்தி தவசரண நிர்ணயம் அதாவது ஒரு பெரிய பணக்காரன லக்ஷ்மிபத்தின்னு சொல்ற பெரிய வித்ய வித்வானா வந்துட்டாருன்னா வாணிபதி சரஸ்வதிய வாக்க அப்படின்னு சொல்லுவா ஆனா பார்வதியே தனக்கு வாக்கள் இருக்காள் உண்டா நீ மகாபதிபதிகளுக்கு சதீதி பேரு தான் இருக்கோம் எவ்வளவு நெருப்பாட்டமா இருக்குன்னா குறைப்பக்கம் மருதாணி செடி தருங்கிற பதமானது புல்லிங்க சப்தம் அந்த சப்தம் புல்லிங்கிறதுனால மருதானி செடி கூட கிட்ட வர முடியாதான் அம்பாள் பக்கத்தில் மகாதேவம் மகாலட்சுமி என்று பரமேஸ்வர பத்னியை பார்வதியை இப்படி எல்லாம் கிராமூர் தேவி இப்படிதெல்லாம் சொல்ற ஆனா இந்த பராசக்தி பராசக்தின்னு அம்பாள் பத்தி இத்தனை நாளா பேசி பாத்துன்னு இந்த அம்பா எப்படி பேசுறது யாருடைய பத்னியாக பேசுறது அப்படின்னாக்க பரபிரம்மத்துக்கு ஒரு பத்ன இருந்தா பரபிரம் கிடையாது ஒரு வஸ்து உறவு கொண்டாடுறதுக்கு பிரம்மத்தை வசுவே கிடையாது இது கவி சாது கன்செப்சனாக சொல்றாரு பரபிரம் பத்னியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அது சுத்த பிரம்ம அப்படியே பரபிரம் இருக்குறாரு அந்த பரபிரம்மத்துக்கு ஒரு பட்ட மகிழ்ச்சி இருந்தாங்க மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிழ்ச்சி பரபிரமத்து மகிழ்ச்சி தான் இந்த அம்பாள் பேசின மகிழ்ச்சியா இருக்க உலகம் முழுக்க பிரமிக்க முடியாது சொல்லிவிட்டு கதா காலேய மாதகான் அம்பாளுடைய கரணார விந்தத்தை அலம்பிவிட்ட பாதோதக தீர்த்தம் எனக்கு பாலம் எப்ப கிடைக்கும் ஏங்கிற இது முந்திரோத்தி எட்டு பொழுது அவர் ஒரு கோடியில் உட்கார்ந்தார் வாய் பேச்சே இல்லாதபடி உட்கார்ந்து அம்பாளுடைய பாதத்தை அலம்பிருக்க பாதிய தீர்த்தம் இருக்கு அந்த தீர்த்தத்தை வாயில அப்படியே கொடுத்து அனுகூலம் அர்தராத்திரி அர்த்தராம பூஜை ஆத்துக்கு போயாச்சு அம்பாள் அப்படி யாருக்கும் எங்கோ கோவில் ஒரு மூலையில உட்கார்ந்து மூக்கருடைய வாயில தன் காலம் தீர்த்தத்தை அப்படியே விட்டுவிட்டா அது ஒரேடியா அப்படி ஐநூறு ஸ்லோகங்கள் மூக்க மனுஷத்தின் கொப்படிச்சு வந்துவிட்டோம் மறுநாள் காலத்தால் இந்த மூக்கரை பார்த்தா ஊமேனா அந்த முகத்தை பார்த்தா ஒரு ஒரு கலை இருக்குமோ ஊம கலை இருக்குமோ அந்த கலை இல்லாமல் வித்வத்துடைய கலை இருக்கு ராவோட ராவா இவருக்கு ஒரு பெரிய வித்வத்து ஒரு ஞானம் வந்திருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் உண்டு சரஸ்வதி தன்னுடைய வாக்குல சரவணம் பண்ண தாம்பூல பிரசாதத்தை கொடுத்திருக்கா பொருட்களுக்கு உச்சிஷ்ட பிரசாதமாக தாம்பூலம் அம்மா காலில் எப்போது மருதாணி நல்ல சௌமங்கல்யத்து மருதாணிட்டு இருக்கேன் அந்த மருதாணியுடைய செவப்பு இந்த ஜலத்தோட சேர்ந்து கலந்து வாயில வந்து வாய் செவக்கணும்னா அந்த மருதாணி எவ்வளவு சிவப்பா இருந்திருக்கணும் எல்லாமே ரொம்ப விழுந்து அந்த வாயில் நாக்கு செவக்கணும்னா அது எவ்வளவு செவப்பா இருந்திருக்கணும் அந்த மருதாணி ஆனது அந்த மாதிரி பார்க்கக்கூடியவர்கள் சரஸ்வதியுடைய உச்சிஷ்டமான தாம்பூல பிரசாதத்தை பிரமிக்கும்படியா இந்த காலம் என தீர்த்தத்தில் இருந்து பண்ணிய மூக்கத்துக்கு அந்த ஜலம் நான் எப்பமா பாரம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை படைய போறேன் கதா காலே மாத கதைய கவிதால வித்யார்த்தி தவச்சரண நிர்ணய ஜலம் பிரகா முகாநிச்ச கவிதா காரண கதா தத்தே வாணி முக தம்பூரசு காஞ்சிபுரத்தில் ஒரு மூக்கருக்கு அனுகூலம் பண்ணதாக தேது மகாபித்வான் தான் அதனால அவாயத்தையும் நாம அலட்சிப்படுத்துறதுக்கு இல்ல என்ன தோணுதுன்னா மகாபிரிவா சொன்னா அது காமாட்சியை சொல்ற மாதிரி அதுல கொஞ்சம் கூட நமக்கு சந்தேகமே வரப்படாது மகானுக்கு மூக்க பஞ்சசதி பண்ணவர் அவர் காமாட்சி ரொம்ப ஈடுபாடோட காமாட்சி அனுகூலத்தால்தான் இந்த ஐநூறு ஸ்லோகங்களை பண்ணோன்னு காஞ்சிபுரத்துல அம்பாள் அனுகூலம் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி வேற ஒருத்தர் ஊமையா இருந்தவருக்கு மூகாம்பிக்கையா அனுகூலம் பண்ணிருக்கலாம் ரெண்டு அனுகுரமும் இருந்திருக்கலாம் மூகாம்பிக்கைங்கிற பேரே நாள் தான் இருக்கு ஏன்னா மூக்கரம் பேசும்படியா கேட்கக்கூடிய அம்பாள் இருந்தால்தான் மூகாம்பிக்கான அம்பாளுக்கே அங்க பேரு அதனால அதுவும்ிவா ஒரு ஒரு பக்திருக்கா மூக்கருக்கு அனுகூலம் பண்ணத மகா பிரிவா சொல்லிருக்கா அப்படிதான் நம்ம கொள்ளனும் அந்த மாதிரி ஒரு சன்னார விந்தத்தை அலம்பின தீர்த்தமானது எனக்கு பெரிய பிரசாதமா எனக்கு என்னைக்கு கிடைக்கும் கேட்கிற ஷெடியூல் அடுத்த ஸ்லோகம் பரஸ்வதி ஸ்லோகம் அம்பாள் அம்பாள் பதிச்சு விட்டான்னா அவனுக்கு எப்பேற்ப அனுகணம் பண்ணால் கட்டாட்சத்தாலையும் அனுகணம் பண்ற காமாட்சிங்கிற பேரே கா மா இந்த மூணு வார்த்தைகள் சேர்ந்து காமாட்சியின் ஆயிருக்கு அப்படி ஒரு நுட்பத்து இப்படி கா என்று சொன்ன சரஸ்வதி பிரம்மதேவன் அர்த்தம் மகாலட்சுமி அர்த்தமே அர்த்தம் அம்பாள் காமாட்சியுடைய வலது கண்ல சரஸ்வதியும் வலது கண்ல மகாலட்சுமியும் இருக்கலாம் அக்ஷய கண்ணு ஒரு கண்ல வலது கண்ணில் சரஸ்வதியும் இந்த மகாலட்சுமிட் கிளைம் பண்ணல ஏன்னா நினைக்கலையவர் நினைச்சாதான் அப்புறம் எழுதுவார் இது தொதி ஆகி வாபிகி தவஜனி பண்ண போறோங்க சரஸ்வதி இருக்க அந்த சரஸ்வதி விலாசம் முதல்ல இந்த பக்தனுக்கு கிடைக்கிறது அடுத்த அப்படி எழுதுகண்ணால பாக்குற போது மகாலட்சுமி இருக்க மகாலட்சுமி கட்டாட்சமும் கிடைக்கிறது சரஸ்வதியா லட்சுமியா ஒரு வார்த்தனால சவியங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும் ரெண்டாம் முன்னாடி சவ்ய சப்தத்துக்கு ரெண்டு விதமா அர்த்தம் உண்டு சொன்னோம் தட்சிணம்னா நல்லது இங்க சவ்யம் தான் எழுது சவ்யதக்ஷிண சேவிதா இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலயும் சேவிக்கப்பட்டவன் யாரால சாம்பரம் கையில வச்சிருக்க கூடிய ரமாவாணி ரமாங்கிறது தான் மகாலட்சுமி வாணிங்கிறது தான் சரஸ்வதி மகாலட்சுமி இடது பக்கத்திலயும் அந்த சொல்றது வலது கண்ணில் இருக்கக்கூடிய சரஸ்வதியோட கட்டாட்சம் முதல்ல படம் அப்புறமா இடது கண்ணால் திரும்பி போது லட்சுமி கட்டாட்சமும் இந்த பக்தனுக்கு கிடைக்கிறது ஏன் முதல்ல சரஸ்வதி கட்டாட்சத்தை ஏ சொன்னா யம் வந்தா போடாது ஐஸ்வர்யம் வரத்துக்கு முன்னாடி அந்த ஐஸ்வர்யம் வந்தால் என்ன செய்யணும் சதுபயோகம் எப்படி பண்ணணும்னு தெரியக்கூடிய பகுத்தறிவு ரொம்ப முக்கியம் சந்திப்பம் சத்புத்தி இல்லாமல் ஐஸ்வர்யம் வந்து ஒருத்தனா அமேதசோகிஸ்ரீகி அனர்த்தாய பக்தின்னு ஆச்சாரிய வியாக்கியான தைத்தரிய பாசியத்துல தைத்தரியத்துல ஒரு மந்திரம் வருது ஆவகந்தி சொல்லக்கூடிய ஆவகந்திக்கு ஆவந்தி மந்திரத்தை சொல்ற போது ஒரு மந்திரம் வருது தத்தோமே ஸ்ரீகமாவகா இப்படி ஒரு மந்திரம் ஒரு வாக்கியம் பிறகு எனக்கு ஐஸ்வரத்தை குடு அப்படின்னு கேக்குறது தத்தோமே ஸ்ரீமாவகா தத்தகான பின்னாடி எதுக்கு பின்னாடினா முதல்ல சத்புத்திய கொடுத்து அப்புறம் ஐஸ்வரத்தை கொடுக்கணும்னு இல்லைனா அனர்த்தி கொண்டு போய்கணும்னு ஆச்சாரியாளுடைய பாஷ்யம் முதல்ல சரஸ்வதி விலாசத்தை அனுகிரம் என்றால் சரஸ்வதியா நல்ல மேகா மேதாவியா இருக்கான் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டுனாக்க அம்பாளுடைய அனுகிரம் சாப்பிட்றதுக்கு நாம கஷ்டப்படணும் அதனால லட்சுமி கடாட்சமும் வாழறதுக்கு லட்சுமி கடாட்சம் வாழும் கொடுக்கணக்கா வாழலாம் மானத்தோட வாழறதுக்காக லட்சுமி கடாட்சம் சரஸ்வதியா லட்சுமியா விதிகலி சபத்மோ விகரத்தை சாமான்யமான சரஸ்வதி கட்டாட்சம் இல்ல சாமான்யமான லட்சுமி கடாட்சம் இல்ல இந்த சரஸ்வதி விலாசம் மட்டும் இருக்கிறத பார்த்தா இவரே பிரம்ம தேவனோ அப்படின்னு நினைக்க முடியாதுமா என்னாலிட்டி சொல்லணும் இருக்கக்கூடிய ரத்திக்கு கூட அவ மனச ஒரு சலனத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு திவி ரூபத்தோடு விட தோக்கடிக்கும்படியா ஒரு ரூபலாவண்யம் எல்லாருக்கு ஆயிஸ்காரமே இப்ப என்ன வயசு தொண்ணூத்தெட்டு வயசு ஆயிடுச்சு பெரிய போனஸ் தான் இருபத்தஞ்சு வயசு இருபத்தி அஞ்சு வயசுல நாலு மாசம் தான் உயிரோடு இருக்க போறாருக்க எனக்கு சரஸ்வதியும் வேண்டாம் லட்சுமியும் வேண்டாம் அழகும் வேண்டாம் நான் பிச்சை எடுத்துட்டாலும் நிறைய நாள் இருக்கா எல்லாரும் கேட்போம் if you can trade it for your lifetime i sonaka nobody is interested in such a trade off i want a lifetime i am prepared for to face a lifetime of misery rather than one moment of solitary glory appadi tha ellarum nenpa adhana dirghuman aaisulu romba mukkiyam ellarkum aaisudan mudhalla sadharanam or kolave namaskaram pannale dirgha ishman baba endra tha modhal aashirvaadam pannadhu nee vidhya vilasa vilasathudan irukano illa lakshmi gataakshathudan irukano illa divya roopaman baba appadina oru aashirvaadam pannadhu illa ena இப்ப ஆசீர்வாதம் பண்ணும் ரூபத்தை மாற்றிட முடியுமோ ஆயுஷ ரொம்ப வாஸ்தவத்திலேயே ரொம்ப தபஸ் இருக்கிறவா என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படி பார்க்க போனா நாம ஆசீர்வாதம் பண்ணி நம்ம ஆசீர்வாதம் ஒண்ணும் பதிக்கிறது அது வேற விஷயம் பதிக்கக்கூடிய சக்தி இருந்தாக்க யாரும் ஒருத்தர் பேச முடியாது உண்மையா அனுகிரகம் பண்ண வேண்டிய அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய மகான்கள் அவ எங்க இருந்தபடியும் அனுகிரகம் பண்ணலாம் அனுகிரகம் பண்ணதுக்கு சக்தி இல்லாதவா அவ கால நீங்க என்ன போய் எவ்வளவு கரணையா கத்தி எவ்வளவு காலில் வந்து விழுந்தாலும் அவன் அனுகுலம் பண்ணி பதிக்கிறதுக்கு அவளுக்கு சக்தி இல்லைனா அவளை குத்தம் இல்லை சக்தியில் இருந்தா தானே ஆப்பேர வருவோம் அவள்கிட்ட தபசு இல்லைனா ஆயுஷ்மான் பவா தீர்காயுஷ்மான் பீர்க சுமந்திரி பவா இப்படிதான் ஆசீர்வாதம் வழக்கம் ஆயுஷ் தான் ரொம்ப முக்கியமா நினைக்கிறான் ஒவ்வொரு ஜீவனும் ரொம்ப நாள் இருப்பதுனால சிதஞ்சீவன் பசு பாசம் வெற்றிகராக சரி தீர்க்கமான ஆயுசு இருக்கான் என்ன பண்ணுறாருண்ணா ஒரு வயசு தொண்ணூத்தஞ்சி வயசாகிடுச்சு சார் என்ன பண்ணார் தொண்ணூத்தஞ்சி வயசில் தினம் வேலை தவறாமல் கரெக்டாக ஒரு கிளாக் ஒரு கட்டமாக மணிக்கு காஃபி சாப்பிடுவார் சார் எட்டு மணிக்கு டிஃபன் சாப்பிடுவார் முன்னாடி ஒரு மணிக்கு ஒரு மோர் சாப்பிடுவார் பன்னெண்டு மணிக்கு ஷாப்பாடு மத்தியானம் ஆச்சுனாக்க ஒரு மூணு மணிக்கு ஒரு காஃபி சாப்பிடுவார் ஒரு அஞ்சரை மணி நாலரை மணி அஞ்சு மணி வரைக்கும் லைட்டாக ஒரு டிஃபன் அப்புறம் ராத்திரி எட்டு மணிக்கு சாப்பிடும் ஒன்பது மணிக்கு படிச்சு வருஷம் ரொம்ப எண்பத்தஞ்சு வருஷத்துல எழுபத்தஞ்சு வருஷமா இந்த அந்த அம்மா போய் கட்டினா கேண்டின் நடக்கிற மாதிரி சும்மா யாருக்கும் என்னீவெண்ட் லைஃப்ல வாழ்ந்த பசு பாச வெத்திக்கலா ஒரு பாசத்தை போட்டு கட்டி வச்சிருக்கான் நாமெல்லாம் பசுவை போல இருக்கும் கண்ணுகுட்டியும் மாடையும் கட்டி வைக்கிற மனுஷனை கட்டி வைக்கிறது இல்லை ஏன்னா என்ன செய்யணும் அந்த பசுடைய போய் மாட்டிக்கப்படாது இன்ஜின் வந்து அடிச்சுட்டு போயிடுறது இந்த பயலுக்கு பசு கோகத்து ஏற்படாத இருக்கணும் நமக்கு இன்னும் பக்கம் வரல மாடுக்கு லோக ரீதியா பாக்குறபோது எப்படி மாடுக்கு பக்கம் இல்லையோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் லெவலில் அப்படிதான் இருக்கும் இந்த ஜீவன் இங்கேயாவது தண்ணையும் மிஞ்சி இங்கேயாவது ஆபத்துல போய் விழப்படாதேங்கிறதுக்காக பரமேஸ்வரன் பசுக்களுக்கெல்லாம் பதியா இருக்கக்கூடிய பசுபதியான பரமேஸ்வரன் நம்மளை பாஷம் என்ற ஒரு கயரால கட்டி வச்சிருக்கான் பகவான பஜனம் பண்ணி பண்ணி பகவந்த அனுகிரகத்தால் விவேகத்தையும் ஞானத்தையும் அடைஞ்சு விட்டான்னா அந்த பாஷத்தை எண்ணிக்காத ஒரு நாளைக்கு அவுத்து விடுவது சுவாமி அவன் போட்ட பாஷம் அவன் அவுத்து விடணும் பசு பதி பாஷம்னு மூணு விஷயங்கள் சொல்லுவா சைவ சித்தாந்தத்துல இந்த பாஷத்தை அவித்து கஷபித்த பசு பாஷ வெற்றிகராக பாஷம் விலை கொடுத்து அனுபவம் தான் பாக்கி பரானந்தாபி ரசகதி ரசம் பஜனவான் பரமானந்தமா இருக்கக்கூடிய பிரம்மானந்தத்தையே உன்னை பஜிக்கக்கூடிய பக்தம் அடையறான் பரானந்தாபிக்யம் ரசகதிரி ரசம் தொத் பஜனவான் அப்படிங்கிற இது இருக்கூடிய அம்பாள் சௌந்தரகரிங்கிறது சௌந்தரகரிய பாராயணம் பண்ணாலே அம்பாளை பஜிக்கிற மாதிரிதான் இந்த பலன்கள் சரஸ்வதி கடாட்சம் லட்சுமி கடாட்சம் திவ்ய ரூப லவண்யம் தீர்க்கமான ஆயுசு பசு பசுவுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாசத்தை பசுபதியா இருக்கக்கூடிய பிரபு போக்கிவிக்கிற மாதிரி பாசங்கள்லாம் விலகி கடைசியில பிரம்மான ஒரு பெரிய அனுகூலத்தை சமர்ப்பணத்தோட பூர்த்தி ஆறுது சமர்ப்பணம் பூர்த்தி பண்றதுக்கு முன்னாடி அவ ரெண்டு வார்த்தை பேசுவான் மேல சமர்ப்பணம் சொல்லி பூர்த்தி பண்றேன் என்ன பிரதனா இத அநேகானேக விஷயங்கள நாம் தெரிந்து நம்ம தோஷ்வாலா திவசர சுதாசூதேந்திரோலி அச்சீய அம்போபி சலில நிதி சௌஹித் கரணம் ியும்ப சந்தோஷா கரெக்டா கரெக்டா ஞானத்திலையும் வித்வத்திலையும் அனுபூத்தியிலையும் தபஸிலையும் அனுகிரக சக்திகளையும் எல்லாத்திலையும் ரொம்ப உசர்ந்திருந்த மாதிரி வினயத்தையும் ரொம்ப ரொம்ப அதனால கடைசியில சாதாரணமா கவிகளெல்லாம் முதிரை வைக்கிறது வழக்கம் முதிரை வைக்காத மாத்திரம் இல்ல இது உன்னுடைய வாக்கு உங்ககிட்ட திருப்பி சமர்ப்பணம் ஆகுது அப்படின்னு ஆச்சாரியா மூணு முறை பாரதேசம் முழுக்க யாத்திரை பண்ற அப்படி யாத்திரை பண்ற பொழுது சங்கராந்தி வந்தது சங்கராந்தி காலத்துல சூரியநாராயணுக்கு பூஜை பண்ணி கல்பூரம் வெளியில காட்டணும் ஆச்சாரியா பைத்திய போய் இவ்வளவு கோடி மைல் தூரத்துல இருக்கார் அந்த சூரியன் ஒரே ஜொலிச்சிட்டு இருக்காரு அவருக்கு போய் இங்கே ஒரு எட்ட நாளுக்கு கல்பூரத்தை வச்சுக்கே மகஜ்யு கராயி தன்னோ ஆதித்ய பிரச்சோதய காட்டிருக்காரு என்ன பைத்தியகாரத்தனமா இருக்க அப்படின்னு இவருக்கு ஆச்சரியமா இருந்தது இப்படி யாத்திரை போயிட்டே இருந்த பௌர்ணமி நல்லது பௌர்ணமி பூஜை ஒரு மகான் பெரியவர் பண்ணிட்டு இருக்க அதுல என்ன பண்ண சந்திரன் சந்திரனுடைய கிரணங்கள்லாம் சேர்ந்து உரைஞ்சு சந்திரகாந்த கல்லாறுது சந்திரன் உதிக்கக்கூடிய சமயத்தில் இந்த சந்திரகாந்த கல்லானது சந்திரனை பார்த்த உடனே அப்படி உருகிறது பௌர்ணமி சந்திரனுக்கு ஒரு அர்க்கம் உண்டு சந்திரன் அம்பாளுடைய வாகஸ்தானமா இருக்கிறதுனால சந்திரனசேன மகா இது மூ அம் கொடுக்கணும் சந்திரனுக்கு இந்த சந்திரகாந்த கல்லு உருகும் சந்திரன் உதயமான பொழுது இது உருகிறது அந்த உருகக்கூடிய ஜலத்தையே எடுத்து சந்திரனசேன மகா அர்ஹியம் அப்படின்னு கொடுத்தாருவர் இது மின்னாடி பார்த்த சூரியனுக்கே கல்பூர்த்தி காட்டக்கூடிய அது கொஞ்சம் பயிற்சிகால்தனமா இருக்கியா கல்பூரம் இவர் சந்திரகாந்த கல்லு உருகிற போது அந்த ஜலத்தையும் எடுத்து சந்திரமதே தான் அருகே கொடுத்துட்டார் அந்த சந்திரன் சந்திரனே தான் சந்திரனுடைய கிரணமா வந்துருக்கு அந்த கிரணம் தான் சந்திரகாந்த கல்லாச்சு அதுதான் மறுபடியும் உருகிட்டு மறுபடியும் ஜலமாச்சு அந்த ஜலத்தை எடுத்து சந்திரகசேன மகனா கொடுத்துட்டார் ஆச்சாரிய சேதுவேதான் புண்ணிய தீர்த்தம் அந்த சேது போய் ஸ்நானம் பண்ணி வருணனுக்கு பூஜை பண்ற போது அந்த தீர்த்தத்தையும் எடுத்து சமுத்திர ஜலத்தையும் எடுத்து சமுத்திர ராஜாவுக்கு பூஜை பண்ற போது சமர்பயாமி என்ன சமுத ஜலத்தையும் எடுத்து சமுதத்துக்கே திருப்பி பை தனமா இருக்க என்ன சூரியன் வேற கற்பூரம் வேற இருந்தது சந்திரனுடைய கிரணங்கள் தான் சந்திரகாந்த கல்லாச்சு அந்த கல்லானது உருத ஆரம்பிச்சு சந்திரனை பார்த்த உடனே அந்த ஜலத்தை எடுத்து சந்திரனுக்கு அர்க்கியம் கொடுத்த இது ஒரு விதத்தில் வெவ்வேறா இருக்கு அந்த ஜனத்தையும் எடுத்து சமுதிரம் நினைச்சுடனே என்ன நினைச்சாரா த்திர பார்த்தேன் அவ பண்ணக்கூடிய காரியங்கள் பயிற்சி கார்தனம் நினைச்சேன் ஜலமாவது தனியா சமூகத்திலேருந்து ஒரு கைப்படி எடுக்க முடியல தனியா ஆனா ஸ்தோத்திரம் அம்பால விட்டு பிரிக்க முடியுமா இல்ல அம்பால விட்டு முடியுமா விட்டு அம்பால பிரிக்க முடியுமா அதனால ஏற்பட்டோத்திரத்தை ஒருத்தர் செய்யறது நினைக்கிறது எல்லாத்தையும் பெரிய பைத்திய அரசா நீ கொடுத்த வாக்கு உனக்கே திருப்பி அர்ப்பணம்மா அப்படியே வெள்ள வெள்ளத்தான புள்ளையரம்பிடுச்சா நேரத்தை தலையை கொஞ்சம் உடச்சி வெள்ள பிள்ளையாரே வெள்ள பிள்ளையாருக்கு நேவத்தியம் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒன்னுடைய அனுபகத்தால ஒன் சுரூபமா இருக்கக்கூடிய வாக்காளியேச்சனம் பண்ணி தொரியா பி தமஜனிவா ஸ்துரியம் சாரம் என்ன தெளிவா ரொம்ப அழகா சாரத்தை சொல்லிருக்க அம்பாள் சாட்சாத் பரதேவதே கருணையின் வடிவம் அவர் ஒரே அன்பின் சொரூப்பா இருக்க குடிவள் அந்த அம்பாள் தியானம் மன்னிப்பண்ணி நம்ம மனசெல்லாம் ஒரே அடியும் அன்பு பெரிய ஒரு அன்பானது அன்புனா இப்ப நம்ம பாராட்டுற மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கிற வாழ்க்கை மாசம் வாழ்க்கை மாசம் அன்பு இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே எலும்புலேருந்து ஆரம்பிச்சு சர்வஜீவராசிகள்ட்டையும் வந்துடுச்சுனாக்க அப்புறம் நாம யாரை பார்த்தாலும் அவன் கலையில ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட அது கிரிட்டு ஹைமம் அப்படின்னு தோணும் அவனுடைய கேசமானது ஒரேடியா செம்பட்டு மெயிலா இருந்தா கூட அது அப்படியே மன்மதன் கயிறு பிடிச்சிருக்க கூடிய விருதுடைய ரெண்டு பாகமாட்டமா அந்த ரெண்டு புருவங்கள் தோணும் அவனுடைய கண்ணை பாக்கிற போது அவங்க ஒன்றை கண்ணா இருந்தா கூட அந்த கண்ணை பார்க்கறது ரொம்ப அழகாக தனதலித்த நீலோத்பல ருச்சா மலர ஆரம்பிச்சிருக்க கூடிய நீலோத்பல புஷ்பமாட்டமா அந்த கண்ணானது நமக்கு தோணும் மூக்கானது விகாரமா இருந்தா கூட கொளப்பழக மூக்கு இருந்தா கூட அசோ நாசா வம்சகா துயிலகிரி வம்சபடி அப்படின்னு அது அம்பாளுடைய மூக்காட்டமா தோணும் அந்த முகத்தை பார்க்கிற போது அந்த புனிஷரிப்பை பார்க்கிற போது மிதம் ஜோஸ்னா ஜாலம் என்று பார்க்கும்படியா செய்யும் அந்த குரல் எவ்வளவுதான் விகாரமா இருந்தாலும் அந்த குரலை கேட்கிறபோது அது சரஸ்வதியே தன்னுடைய வாய மூடும்படியா அதுவும் போராதுன்னு வேணியையும் மூடும்படியா நிஜாம் வீணாம் வாணி நிச்சுலகத்தை சோதைய நிபுண்தன்னு செய்யும்படியா அவ்வளோ மதுரமாக இருக்கக்கூடிய குரலாக நமக்கு அதுக்கு விழும் பிரியம்தானே காரணம் நம்ம குழந்தை இடத்துல நமக்கு பிரியமும் இருக்கிறதுனால தான் காக்கைக்கு தன்கொஞ்சு பொன் கொஞ்சம் தன் குழந்தை எவ்வளோ அசராக இருந்தாலும் கிட்டிக்கார குழந்தை தாயாருக்கு தோணுது அந்த மாதிரி நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவர்கள்ட்டையும் பிரியம் வந்து விடுத்தினாக்க அவள்கிட்டே இருக்கக்கூடிய குறைகள் தான் பெரிய குணமாக தோணி போயிடும் குறையாக தோணாது குணமாக தான் தோணும் அந்த கை எவ்வளோ விகாரமாக இருந்தாலும் கரானாம் தேகான் பின் கதைய கசையாம கசமுமே அப்படின்னு அந்த பாதமானது எவ்வளவு அப்படி அழகே இல்லாம இருந்தா கூட அந்த பாதத்தை பார்க்கக்கூடிய சமயத்து அந்த அப்படியே லைச்சு போய் அந்த லீலா விபூதியானது நித்திய விபூதியா இருக்கக்கூடிய அத்வித அனுபூதியை கொண்டு போய் விடும்படியா ஒரு பெரிய அனுகிரகத்தை செய்யும் இவ்வளவுக்கும் மூலம் அம்பாள் ஒரே பிரேமஸ்வரூபமா இருக்கக்கூடிய அம்பாளுடைய அனுகிரகம் அந்த அனுகிரகத்தை எல்லா பக்தர்களுக்கும் அம்பாள் வாரி வித்திரணம் செய்யணும் அதை ஏதோ தெரிஞ்ச மட்டும் கடந்த பதினாறு நாட்களாக அம்பாளுடைய அனுகிரகத்தால மகா பெரிவாழ்வுடைய அனுகிரகத்தால ஏன்னா ஆதிசங்கர ஒரு சுலகம் அதுக்கு பெரிவா தான் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணிருக்கேன் எல்லா வாக்குகளுமே எந்த சப்ஜெக்ட் சொன்னாலும் பெரியவாளுடைய அனுகிரகம் தான் சந்தேகம் கிடையாது பிரத்யேகமா சவுந்தரின் சொல்றபோது ஒவ்வொரு கட்டத்தையும் அவன் போட்ட விஷயங்கிறது ஒவ்வொரு க்ஷணத்தையும் கான்சியஸா இருக்க முடியாதான் இருக்கு அதனால ஏதோ தெரிஞ்சு முட்டும் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பதினாறு நாள் விடாம நீங்களும் விடா கொண்டவர்களாக இவ்வளவு திரளாக வந்திருந்து நீங்களும் பண்ணிருக்கேன் நாளும் கொஞ்சம் ஜாஸ்தி பதினாறு நாள் கதையா எட்டேமுதாச்சு ஒன்பதே கால் நேரம் இடத்துல முடிக்கிற போது இப்படி ஆனாலும் நீங்க எல்லாரும் கடைசி முடிச்சுட்டு இருந்து கேட்டு கேட்பாருங்க உங்க எல்லாருக்கும் அம்பாளுடைய அனுகிரமும் ஆச்சாரிய அனுகிரகமும் பரிபூர்ணமாக ஏற்பட்டு தீர்க்கமான ஆயுஷும் திரகாத்திரமான ஆரோக்கியம் ஸ்திரிகளுக்கு சௌமங்கல்யமும் அஷ்டைஸ்வரிய சமர்தியும் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத சகல மனோர்த்த ஆப்தியும் எல்லாத்துக்கும் மேலாக பகவானுடைய அம்பாளுடைய சரணத்துல நிஷ்கலங்கமான நிஷ்கபட்டமான சாஸ்வதமான ஸ்திரமான அகைத்துகமான பக்தியையும் கொடுத்து அம்பாலும் ஆச்சாரியாலும் அனுகூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மனஸ்பூர்வமாக பிரார்த்தனை நிகழ்ந்து முதல்ல ஆரம்பிக்கிற போது அம்பாள் இல்லையா பரமேஸ்வரனால ஒன்னு செய்ய முடியாது அம்பாள் தான் பிரதானம்னு நச்சே தேவம் தேவசா நக்கல் குஷலகா ஸ்பந்தித்து பின்னு ஆச்சாரிய ஆரம்பிச்சேன் அது இன்னைக்கு நிரூபணமாயிடுச்சு பாத்தீங்கன்னா ஸ்திரிகள் தான் ரொம்ப நித்தியமா நித்தியமே அவளுக்கு தான் ரொம்ப சிறந்த ஜாஸ்தி அதுல இன்னைக்கு சங்கியும் பார்த்தேன் ஒரே அடியா ரொம்ப திரளா இருக்குது அம்பாளுடைய சொரூபமா இருக்கக்கூடிய ஸ்திரீகளுடைய கோஷ்டி தான் இன்னைக்கு ரொம்ப திரளா அதிகமா இருக்கு அது சப்ஜெக்ட் கேத்தாப்புல பொருத்தமா அப்படிதான் அமையணும் இங்க எல்லாருக்கும் அம்பாளுடைய அனுகூலமும் ஆச்சாரிய அனுகூலமும் பரிபூர்ணமா ஏற்படணும் இந்த நல்ல காரியங்கள்லாம் ஏற்படுத்தி நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரஸ்டை சேர்ந்தவர்கள் அனைத்து மெம்பர்ஸுக்கும் அது கமிட்டியில் இருக்கிறவா எல்லாரும் குடும்பத்தை போல பழகிட்டோம் ரொம்ப அந்த பழகிட்டோம் எல்லாருக்கும் பரமக்ஷேமத்தை பகவான் கொடுத்து நிரந்தரமா வாழும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பரமக்ஷேமத்தை அடைய முடியாது அனுகூலம்